பூர்ணமா அவசிஷா ஈஷாபாஸ்ய உபனிஷத் சுக்கரயஜுர்வேதத்தை சேர்ந்ததுன்னு சொன்னேன் சுக்கரயஜுர்வேதத்தில் சொல்லப்படுகிற எந்த உபனிஷத்துக்கும் சாந்தி பாட்டமாக இந்த பூர்ணமதா மந்திரம்தான் அமைந்திருக்கிறது இதோட தாத்பரியம் சர்வம் பூர்ணம் அபூர்ணம் நாம கிமப்பி நாஸ்தி இந்த எண்ணத்தை தான் நம்ம மனசில் ஆழமாக பதிய வைக்கிறது இந்த மந்திரத்தினுடைய பரம சங்கராச்சாரியார் இது பிருகதாரண்ய கோபனிஷத் மந்த் மந்திரங்கள் அனைத்தினுடைய தாற்பயம்ங்கிறத தெளிவா சொல்லியிருக்கார் அவர் கனெக்ட் பண்றார் இது பிருகதாரண்ய கோப நிஷத்தில் அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்துல இருக்கிறது அங்குதான் ஆதிசங்கரனுடைய விளக்கவரை இருக்கிறது என்று நேற்றுக்கு சொன்னேன் நேற்றைக்கு காலையில் வகுப்புல சொல்லியிருக்கேன் பிரம்மவா இதமக்ர ஆசித் தத்மானம் அவத் தஸ்மாத் சர்வம் அபவத் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லி மந்திரம் தொடங்குகிறது ஒரு இடத்துல பிரம்மவா இத அது நம்பர் நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு பிரம்மவா இத மக்ர இந்த மந்திரம் புரியணும் அது பூர்ணவதாக சொன்னா நமக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் பிரம்மவா இத தானம் அவத் தஸ்மார்வம் அபவத் அந்த மந்திரம் சொல்லுகிறது பிரம்மன் இதம் அக்ரே பிரம்ம ஆசீத் அந்த மந்திரம் இந்த பிரபஞ்சம் படைப்புக்கு முன்பு பிரம்மமாக இருந்தது தது ஆத்மானமே அவேத் அது தன்னைத்தானே அறிந்து கொண்டிருந்தது தஸ்மாத் சர்வம் அபவத் எனவே அதுவே அனைத்துமாக இருக்கிறது இருந்தது இப்படி சொல்லுகிறது அதனால் ஆதிசங்கர் சொல்றார் எதும ப்ரஹ்மவா இது அகிர ஆசீத் தது ஆத்மான அவேத் தஸ்மாத் இது மந்திரம் இது ஏஷா அசிய மந்திர அர்த்த இது இந்த மந்திரத்தினுடைய பொருள் அர்த்த பூர்ணமதா இது பிரம்மங்கிற சப்தத்துக்குத்தான் அர்த்தம் பூர்ணமதா என்பது பிரம்ம என்பதை குறிக்கிறது பூர்ணமதா இஸ்இக்குவல் விளக்கமா சொன்னா புரிஞ்சிடும் கஷ்டம் இதம் பூர்ணமிதி பிரம்மவா இத ஆசீத் இத்திய அர்த்த பிரம்மங்கிற சொல் பூர்ணமதாங்கிறது குறிக்கிறதாம் இதம் பூர்ணமிதி பிரம்மவா இத ஆசீத் இத்தியசர்த்த நல்லா கவனிச்சு புனிவிடும் பிரம்மங்கிற சொல்லுக்கு பூர்ணமதா அப்படின்னு அர்த்தம் பூர்ணமதாங்கிற சொல் எதை குறிக்கிறது பிரம்மம் என்பதை குறிக்கிறது பிரம்மவா இத ஆசீத் என்ன குறிக்கிறது இதம் பூர்ணம்ங்கிறத குறிக்கிறது தான் இது உடனே கட்டோபரிஷத்திலிருந்து கொட்டேஷன் கொடுக்கிற ராஜா ராவேக தமுத்திர எதமுத்திர தன்பிக மிருத்தோஸ் மருத்துவமாப்னோதி கட்டோபனிஷத் மந்திரம் எது இங்கே இருக்கிறதோ அதுவே அங்கேயும் அமுத்திர தன் இங்கு எது இருக்கிறதோ அதுவே தான் அங்கும் இருக்கிறது அங்கு எது இருக்கிறதோ அதுவே தான் இங்கும் இருக்கிறது என்கிற கட்டோபனிஷத் மந்திரத்தை ததாச்சுந்தரம் என்று மேற்கோள் காற்றர் ஆக இத பிறகு நான் திரும்ப சொல்றேன் ஆஹ் இந்த உபநிஷத்தினுடைய தாத்பரியத்தை தான் இந்த மந்திரம் விளக்குகிறதுன்னு சொல்லி அதோட கனெக்ட் பண்றார் சங்கராச்சாரியர் ஏற்கனவே பிரகதாரண்ய கோபிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற மந்திரத்தை இந்த பூர்ணவதாகங்கிறது அந்த மந்திரத்தினுடைய தாற்பயத்தை பராமர்சனம் பண்ணுகிறது அதை நினைவூட்டுகிறது அந்த கருத்தை இந்த மந்திரம் நினைவூட்டுகிறது அப்படிதான் அதை சொல்லி வச்சிருக்க நான் பிறகு மற்ற பாஷிய வாக்கியங்களை அப்புறம் படிக்கிறேன் இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் இப்போ இதனுடைய பரம தாத்பரியம் என்னன்னு கேட்டால் நம்ம மனசில் குறைங்கிறது எங்கிட்ட குறை இருக்கு நான் பார்க்கறதுலேயும் குறை இருக்கு புறையின்பங்களை பற்றி தான் பேச ஆரம்பித்தோம் வேத பூர்வம் வந்து என்ன பண்ணுகிறது உனக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு தான் சொல்றது ஆனால் அதில் குறைய புரிய வைக்கிறது அப்போ மனசில் என்ன தோன்றுகிறது எல்லாம் குறை உடையதப்பா வைராக்கியம் வந்திருக்கு எல்லாம் வந்து அர்த்தத்துல தோஷம் இருக்கு குறை இருக்கு அது துக்கம் மிஸ் அதிருப்திகரம் பந்தகம் துன்பம் கலந்தது நிறைவை தராதது அப்புறம் அடிமைப்படுத்துகிறது இப்படி குறைய பார்த்து பார்த்து மனசுக்கு பழகி போயிடுச்சு முதல்ல என்னன்னா உலகத்துல நிறை இருக்குன்னு ஏமாந்து போனோம் அப்புறம் கொஞ்சம் பக்குவம் வந்தவுடனே என்ன தெரிஞ்சது எங்கும் குறை எதிலும் குறை குறை நானே குறை உடையவனா இருக்கேன் என் குறையே என்ன வந்து எனக்கு துக்கத்தை கொடுக்கிறது நான் வந்து பொருளாதார ரீதியாக குறைபட்டவனாக இருக்கிறேன் உடல் ரீதியாக வரையறைக்குட்பட்டவனாக குறைபாடு உடையவனாக இருக்கிறேன் மன ரீதியாக பண்புகளில் குறை உடையவனாக இருக்கிறேன் அறிவிலும் குறை உடையவனாக இருக்கிறேன் நான் எங்க எதிர்பார்க்கிறேனோ அங்கேயும் குறை இருக்கு நான் நிறைய தேடுறேன் வெளியிலும் நிறைய எங்கிட்டையும் நிறை இல்லை ஒரே குறையா இருக்கு முதல்ல நிறைய இருக்கும்னு நினைச்சேன் ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விஷயம் புரிஞ்சுது எங்கும் குறை எதிலும் குறைங்கிறது புரிஞ்சுது மனசுல இப்போ என்ன விற்பி இருக்கும் முதல்ல நிறைய தேடுற புத்தி இருக்கும் அப்புறம் நிறைய கிடைக்கலன்னு உடனே என்னாகும் குறைய புரிஞ்சுது புத்தி வந்துடுச்சு இப்போ என்ன புத்தி பலமா இருக்குன்னா குறையிருக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது நிறைவான பொருள் ஒன்று இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கு நிறைவான பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி அது மாத்திரம் இல்ல அந்த நிறை பொருள் நீயே தொம் பூர்ணஹா அப்படின்னு சொல்றது நாம் பூர்ணம்னு சொன்ன பாக்குற பொருள் எல்லாம் என்னதுன்னா அதுவும் பூர்ண ஆகையினால நிறைய வெளியில இருக்குங்கிறத நம்ம சுவாவத்தோட சேர்ந்து நாமமா கிடைக்கும் அப்புறம் நிறைய இல்லைன்னு சொல்லிச்சு அப்புறம் குறையன்னு புரிய வச்சது அப்ப அந்த குறையன்னு புரிஞ்ச உடனே என்ன நம்ம மனசுல நிறைய தேடுற புத்தி வந்தது ஆனா நிறைய எங்க இருக்குன்னா நிறைய தவிர குறையே இல்லைங்கிறது இது என்ன ஒரே என்ன விளையாட்டு காட்டுற மாதிரி இருக்குன்னா சத்தியத்தை புரிய வைக்க வேண்டியிருக்கு உலகம் அப்படி இருக்கு உண்மை அப்படி இருக்கிறது உண்மையானது அப்படிதான் இருக்கு பக்குவம் இல்லாத போது இருக்கிற தன்மைக்கும் பக்குவம் வந்ததுக்கு பிறகும் அறிவு ஏற்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அனுபவத்தில் அதை புரிஞ்சுக்கிறோம் நானும் நான் முதலில் நிறையை புறத்தே தேடினேன் ஒவ்வொன்றிலும் கிடைக்குமா கிடைக்குமான்னு பார்த்தேன் ஒன்னொன்னே அனுபவிச்சு அனுபவிச்சு பாக்குறேன் சப்தஸ்பரிச ரூபரச கந்தாதிகள் மூலமாக ஆனால் அதுல எல்லாம் துன்பம் கலந்திருக்கு நிறைவே தரலன்னு தெரிகிறது அப்புறம் எனக்கு அதுல வைராக்கியம் ஏற்படுகிறது அப்புறம் நிறைவான பொருள் இருக்குன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறது அப்புறம் கடைசியில யோசிச்சு பார்த்தா சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா நீ குறைன்னு நினைச்சது நிறையையும் நிறைய வெளியில இருக்குன்னு தேடினதும் முட்டாள்தனம் இந்த உலகம் குறை நினைக்கிறது அதை விட முற்றால்தனம் நிறையும் இல்லை நிறையும் தான் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மனசுல என்ன இருக்கணும் பூர்ணமேவிஷன் பூர்ணம் இதுவும் பூர்ணம் அப்படின்னு சொல்லலாம் தப்பு இல்லை அகம் பூர்ணகா இதணகா சர்வம் பூர்ணஹா இதே கருத்தை தான் எடுத்தாள் மந்திரம் சொல்ல போறது இதம் சர்வம் ஈஷா என்ன அர்த்தம் அது இதே அர்த்தம் தான் இவை அனைத்தும் பூர்ணமே அப்படிங்கிற இதை சொல்றதுக்கு பதிலாக தான் வார்த்தையை மாத்தி போட்டு ஈஷா வாசியம் மனசுல நமக்கு என்ன விற்பி இருக்கணும்னா எதுலயும் எதுலயும் குறையே பார்க்கிற புத்தி இருக்கக்கூடாது குறை இல்லவே இல்லை குறை இருப்பதாக தோன்றுவது அறியாமை குறை இருக்குன்னு நினைச்சா துக்கம் குறை இல்லைங்கிறத புரிஞ்சுண்டா ஆனந்தம் உனக்கு நித்திய ஆனந்தம் வேணுமா எப்போ நீ ஆனந்தமா இருக்கணுமா குறையே இல்லைங்கிறத நல்லா ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கும் குறை என்பது ஒரு கற்பனை கனவு மாயக்காட்சி நம்ம விவகாரத்துல நிறைய சொல்றோம் இப்ப நம்ம கல்ச்சர் எல்லாம் போயிடுத்து அது போயிடு போயிடுது நிறைய சொல்லிட்டுதான் இருக்கும் அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிற தப்பு ஒன்றும் ஆனா அதே சமயம் மனசுக்குள்ள ஆழமா ஞாபகம் வச்சுக்கணும் இதே இப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்க கூடாது அது என்ன ஆகும்னா அது ஒரு வகையான துக்கமா மாறிடும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த காலத்துல அப்படியெல்லாம் இருந்தது இப்ப எல்லாம் வீணா போச்சு ஒன்னும் ஃபேமிலி லைஃப்ங்கிற பணமே வாழ்க்கையா போச்சு அன்பு கிடையாது பாசம் கிடையாது அரசியல்வாதிக்கு பணமே லட்சியமா போயிடுத்து எல்லாம் எங்க பார்த்தாலும் குண்டு போட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிலாம் தான் இருக்கும் மத மாற்ற பற்றி கண்டுக்கிறதே கிடையாது இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் இது எ எப்போ இந்த உலகத்தில் பல கோணங்கள் இப்படி இருந்துன்னு தான் இருக்கும் அது டோட்டலாக நம்ம நிற்க முடியாது நம்ம அதிகமாக அதை எதிர்பார்க்குறோம் மெஜாரிட்டியாக நல்லவங்கள்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் மைனாரிட்டியாக இருக்கட்டும் ஏன்னா பிரபஞ்சத்தில் எப்போது அது இருந்துட்டு இருக்கும் இந்த உடம்பு பரிபூர்ண ஆரோக்கியமாக யாருக்கும் இருக்க முடியாது ஆகையினால் அதை ஒத்துக்கவும் அதாவது இருக்கிற குறைய சொல்லலாம் அதை ரிமூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா ஆழமான மனசுல என்னன்னா இந்த தத்துவ ஜானம் பலமாக இருக்க வேண்டும் மேல் மனசுக்கும் இருக்கணும் அப்பப்ப நம்ம அடிக்கடி ரொம்ப பேசினே இருக்கிறது விட்டுவிடும் ஒரு மூணு மாசத்துக்கு நான் குறை சொல்றதெல்லாம் விட்டுடு போறேன் தேவியார் சொல்லியிருக்காங்க இல்லையா தூய அன்னையார் சொல்லிருக்காங்க என்ன நீ மன அமைதியோடு இருக்க வேண்டுமானால் பிறர் குறை காணாதேன் பிறர் குறை காணுவதுதான் ஓன் குறை மற்ற தோஷத்தை பார்க்கறது நீ நிர்தோஷம் புரிஞ்சுக்கோ உலகமே உலகத்திலயும் இல்லாதத குணமுடையதாகவும் தோஷமுடையதாகவும் இந்த மாயதான் வேலை பண்ணிட்டு இருக்கு குணமும் கிடையாது தோஷமும் கிடையாது அதனாலதான் மகான்கள் என்ன பண்ணுவார்களா ஒரு ஸ்லோகம் அடிக்கடி சொல்றது உண்டு இதெல்லாம் எங்க தமிழ்லையும் பாணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் நான் நினைக்கிறேன் தெளிதல் வருதுன்னு நினைக்கிறேன் அதிகாரம் இருக்கு அதாவது ஒருத்தரை எட போடணும்னு சொன்னா அவங்க கிட்ட இருக்கிற குணங்கள்லாம் என்ன தோஷங்கள்லாம் என்ன எது அதிகமா இருக்கு பர்சன்டேஜ் மார்க் போடுவோம் எது அதிகமா இருக்கோ அதை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணுவோம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் எது அதிகமாக இருக்கோ அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கோங்கிறார் திருவள்ளுவர் சம்ஸ்கிருதத்திலே இன்னொரு ஸ்லோகம் இருக்கு இந்த சிவபெருமான் விஷத்தை வந்து கழுத்தில் வச்சிருக்கார் அது வந்து வெளியில துப்பினாலும் பிரச்சனை உள்ளே முழிஞ்சினாலும் அவுட்டான் அதனால கழுத்துலேயே வச்சு கருக்கி விட்டாராம் அப்படி ஒரு ஸ்லோகம் உலகத்த நீ எல்லாரையும் பாரு எல்லாத்தையும் இருக்கிற குறையும் உனக்கு தெரியும் இன்னொரு கதை சொல்லிட்டு இருக்கும் மகாபாரதத்தில் தர்மனையும் துரியோதனையும் உலகத்தில் போய் கெட்டவனை பார்த்துட்டு வா நல்லவனை பார்த்துட்டு வா அந்த கதை தான் தெரியுமே அதுதான் நமக்கு தெரியுமே அவன் தர்மராஜா வந்து என்ன சொன்னார்னா உலகம் நல்லவங்களே தான் இருக்காங்க யாரும் கெட்டவங்களே இல்லைன்னு விட்டான் வந்து கெட்டவனை தவிர அவனுமே இல்லைன்னு ஆமாமா என்ன கண்ணாடியை போட்டு பாக்குறானோ அதுதான் உலகம் தெரிய போறதுன்னு சொல்றோம் நம்ம அதனால இங்க அப்படி சொல்லலை உனக்கு நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும் கெட்டதும் நல்லது ரெண்டும் தெரியறது நல்லது தப்பு இல்லை எது தப் இது சாக்கடை தண்ணி இது நல்ல தண்ணி தெரிய இந்த தண்ணியை குடிக்கலாம் இந்த தண்ணியை குடிக்கக்கூடாதுன்னு தெரிய தானே வாழும் அதெல்லாம் உனக்கு தப்பு கிடையாது அது உனக்கு பிரச்சனையாட கூடாது நீ மற்றவனுக்கு அது பிரச்சனையா ஆக்கிடக்கூடாது குண தோஷம் புதோ கிருண்ணன் அறிஞன் என்ன பண்ணணும்னா குணத்தையும் தோஷத்தையும் கிரகித்துக் கொண்டு இந்துஸ்வரஹா இந்து சந்திரன் இந்துடா விவேஸ்வரஹா சிவபெருமான் இந்துன்னா சந்திரன் சொன்ன என்னது விஷத்துக்கு எத்தனையோ விஷம்ங்கிறதே சமஸ்கிருதம் தான் இந்துடா விவேஸ்வரஹா இவாங்கிறது அப்புறம் என்னன்னா விஷத்தை கழுத்துல வச்சு கருக்கிவிட்டார் அதே மாதிரி நீ என்ன பண்ணணும்னா எல்லாருக்கையும் உலகத்துல இருக்கிற குணதோஷங்களை பார்த்து குணத்தை தலையால வச்சு கொண்டாடு பரகுண பரமானுன் பருவத்தீகத்த மற்றொருடத்துல பர்தி சொல்ற பிறருடைய சொல்லு ஆனா ஆகையினால குண தோஷ் புதோ கிருண் இந்துடா விவேஸ்வர சிரசா தாரியத்தை பூர்வம் பரம் கண்டே நியச்சதி பூர்வம்னா என்ன அர்த்தம் குணத்தை வந்து கொண்டாடு குணத்தை பத்தி சொல்லு மகான்களுடைய பெரியவங்களுடைய பத்தி நல்லா சொல்லு நலமிக்க நல்லார் நல்லார் குணங்கள் உரைப்பதும் தீதே அதுக்கு தானே தெய்வ சம்பத்து வச்சிருக்கோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல சொல்ல வெளியில இருக்கிற குணதோஷங்களை பார்க்கறத விட நம்ம குணதோஷங்களை தான் பார்க்கணும் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் பார்க்க தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு அப்படி ஒரு குரல் இருக்கு மற்றவன் குறைய பார்க்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாஷத்தை ஆனா உண்மை என்னன்னு கேட்டா குணதோஷம்ங்கிறதே மாய காட்சி நூற்றுக்கு நூறு தோஷம் உள்ளதும் எதுவும் கிடையாது நூற்றுக்கு நூறு குணம் உள்ளதும் எதுவும் இல்லை ஆக நிர்குணம் நிர்தோஷம் பூர்ணம் பிரம்மைய சத்யம் இந்த ஜானத்தை பலப்படுத்துறது இந்த மந்திரம் அதனால தான் பூர்ணமேவிஷே பூர்ணம் ஒன்றுதான் இருக்கு பூர்ணமேவிஷே ஜன்னே இருக்கணும் பூர்ணமேவிஷே சர்வம் பூர்ணம் அந்த பூர்ண்பூர்ண பூர்ணகும்ப இவாம்பரே அந்தூன்யோ பகிஷூன்ய அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு பூர்ண கும்ப இவாம்பரே ஒரு ஸ்லோகம் ஸ்லோகம் குடத்தை தண்ணிக்குள்ள முக்கிட்டா தண்ணிக்குள்ள முக்கணும் முக்கினா தண்ணிக்குள்ளே குடத்துக்குள்ளே இருக்கிறது என்னது தண்ணி குடத்துக்கு வெளியில் இருக்கிறது என்ன தண்ணி அதகாபூர்ணம் இதம்பூர் அந்த பூர்ணகா பகிஷ்பூர்ணகா பூர்ண கும்ப இவாம்பரே நல்ல திருஷ்டாந்தது ஒரு குடத்தை தண்ணீருக்குள் முக்கிவிட்டால் அந்த குடத்தின் உள்ளிருப்பதும் நீர் குடத்திற்கு வெளியில் இருப்பதும் நீர் இந்த மந்திரம் ஈஷா சர்வம் உபனிஷத்தில் அதே மாதிரி நம்ம கேட்கிற உலகம் எச்ச கிஞ்சித்து ஜெகத் சர்வம் திருஷ்ய பிவா ஏதோ உலகம் அங்க இருக்குன்னு சொல்றாங்க எத்தனையோ சோலார் சிஸ்டம் எல்லாம் இருக்கு திருஷ்யத்தை இங்க நம்மளால பார்க்கப்படுகிறது ஸ்ரூயத்தை சாஸ்திரங்கள் மூலமா கேட்கப்படுகிறது கேட்கப்படுகிற உலகமும் பார்க்கப்படுகிற உலகம் அனைத்தும் எல்லாம் நாராயணன் அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்தா ஆக இந்த விற்பி பலப்படம் நமக்கு வந்து பூர்ணம் பாஹ்யத்தில் இருக்குங்கிற ஒரு விற்த்திய இருந்தது அந்த பாஹ்யத்தில் இருக்கிற பூர்ண விறத்தியை போக்கி பூர்ணம்ங்கிறது ஆந்தரமா இருக்குன்னு சொல்லி கடைசியில் என்ன பாஹ்யமும் அந்த தத் சர்வம் வியாபிய பூர்ணமேவாதி இதுதான் விஷயம் சொல்றது இப்படி பல கோடங்களில் சொல்றோம் இப்ப வந்து உபநிஷத்தை எப்படி சொல்றது இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்றது இந்த மந்திரத்தை விடல இன்னும் விசாரம் பண்றோம் அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம் இதுவே ப்ராப்ளம் பூர்ணம்ங்கிறதுக்கு எதிர்ப்பதம் என்ன பார்த்தோம் அல்பம்னு பார்த்தோம் பூர்ணம்ங்கிறது என்னதுன்னா வரையறுக்கப்படாததுன்னு அர்த்தம் பூர்ணம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் நிறைவு முழுமை ஆங்கிலத்தில் வந்து இன்ஃபினிட்னு சொல்றோம் முழுமை நிறைவு மாணிக்க வாசல் பாஷையில் சொன்னால் குறைவிலா நிறைவு பூர்ணம்ங்கிற சப்தத்துக்கு பரிச்சேதூன்யம் பரிச்சேதூன்யம் வரையறுக்கப்படாதது அன்லிமிட்டட் எதனாலையும் லிமிட் பண்ண முடியாது பரிச்சின்ன சூன்யம் பரிச்சேத சூன்யம் பரிச்சேத ராகித்யம் எப்படி வேணாலும் படம் நம்ம சாஸ்திரத்துல எல்லாத்தையும் பிரிச்சு சொல்றோம் ஒரு பொருளை எடுத்துட்டோம்னா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டோம்னா எது எடுத்துட்டாலும் இது வந்து இடத்தாலும் பொருளாலும் காலத்தாலும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது இப்ப இந்த உடம்ப எடுத்துட்டோம்னா இது ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல மறையறது ஆக இந்த உடல் காலத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கு இது இந்த இடத்துல இருந்தா அந்த இடத்துல இல்லை இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன் இந்த இடத்துல நான் உட்கார முடியாது அப்போ இது ஸ்பேஸ் வைஸ் லிமிடேஷன் டைம்வைஸ் லிமிட்டேஷன் காலத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது இடத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லை மற்றொரு பொருளால் இது வரையறுக்கப்பட்டிருக்கு புஸ்தகம் நான் இல்லை நான் புஸ்தகம் இல்லை புஸ்தகம் நானும் ஆ பொருளால் வரையறுக்கப்பட்டிருக்கு இதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துங்க எந்த பொருளும் இன்னொரு பொருள்லேருந்து அது லிமிட் ஆகுது இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது நம்ம அனுபவிக்கிற எல்லா வஸ்துக்களும் அப்படித்தான் இருக்கு காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது உண்மை நம்ம புத்தி எப்ப பார்த்தாலும் பரிச்சின்ன விற்பி தான் இருக்கு விற்பி முழுக்க பரிச்சின்ன விஷயாத்மகம் தான் லிமிட்டெட் வஸ்துவத்தான் மனசு எண்ணிக்கிட்டே இருக்கு அன்லிமிட்டெட் திங்க வஸ்துவ நினைக்கிறக்தி மனசுக்கு இல்லை ஒன்னும் யோசிக்க முடியாது விரிந்த ஆகாயத்தை நினைக்கும் ஆகாயத்தை நினைக்கிற போது என்ன பண்ண முடியும் பரிசின்னம் இருக்க அது எல்லா இடத்திலும் இருக்கிறது எல்லா பொருளிலும் இருக்கிறது எல்லா காலத்திலும் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிக்கிறது வரையறுக்கப்படாதுங்கிறது புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில பார்க்கிறது எல்லாமே நம்ம மனசு வரையறுக்கப்பட்டிருக்கு அறிவு வரையறுக்கப்பட்டிருக்கு உடம்பு வரையறுக்கப்பட்டிருக்கு நம்முடைய அனுபவங்கள் அனைத்தும் வரையறுக்கப்பட்ட பொருளை பற்றியதாகவே தான் இருக்கிறது வரையறுக்கப்பட்ட பொருளை பற்றியதாகவே நம்முடைய எண்ணங்கள் இருக்குமானால் வரையறுக்கப்படாத பூர்ண ஆனந்தம் என்பதை எப்படி நாம் அனுபவிக்க முடியும் அனுபவிக்கிறதுக்கே முடியாது அதனால என்ன சொல்லுகிறது வரையறுக்கப்படாத பரிபூர்ண ஆனந்தத்தை புரிந்து கொள்ளணும் வச்சு இதை கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிறோம் வேதம் சொல்றது யுக்தி பூர்வமா அதனால பூர்ணம் பூர்ணமேவோ அவசிஷியத்தே அது மறுந்திர கூடாது தான் மெயின் பூர்ணமேவோ அவசிஷியத்தை அதை சொல்றதுக்கு முன்னால் உபநிஷத்தை என்ன பண்ணுறது அதஹா பூர்ணம் நான் காலையிலே சொன்னேன் கடலும் தண்ணீர் இப்படி சொல்லுவோம் பூர்ணம் அப்படி போட்டு கடலும் தண்ணீர் அலையும் தண்ணீர் கடலும் தண்ணீர் அலையும் தண்ணீர் அதுவும் பூரணம் கடலும் தண்ணீர் இதுவும் பூரணம் அலையும் தண்ணீர் அப்படி போடுறோம் இதுவும் பூரணம் அலையும் தண்ணீர் தண்ணீரிலிருந்து தண்ணீர் வந்து எப்படி சொல்றோம் பாருங்க தண்ணீரிலிருந்து தண்ணீர் வந்து நிஜமாவா கடலும் தண்ணீர் ஏன்னா அதுவும் பூரணம் இதுவும் பூரணம் அப்ப என்ன பண்றோம் அதுவும் சொல்லணும் கடலும் தண்ணீர் அதுவல் டு கடல் இங்கே என்ன பண்ணுறோம்னா இது இசிக்கொள்ளு அலை தண்ணீர் இசிக்கொல்லு பூர்ணம் கடலும் தண்ணீர் அலையும் தண்ணீர் கடல் தண்ணீரிலிருந்து அலை தண்ணீர் தோன்றி இருக்கிறது கடல் தண்ணீரிலிருந்து அலை தண்ணீர் தோன்றி இருக்கிறது அது ஏன் தண்ணீர் இருக்குன்னா நீர் போட்டுக்கலாம் என்ன நீங்கள் என்ன பண்ணாலும் சரி தண்ணீர் போட்டாலும் சரி சுடு நீர்னு போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் சரி நம்ம தண்ணீர் தண்ணீர் உப்பு நீர் போட்டாலும் அலையும் தண்ணீர் அலை தண்ணீர் தோன்றி இருக்கிறது கடல் தண்ணீரிலிருந்து அலை தண்ணீர் எடுத்து விட்டால் இங்க தான் ஜாக்கிரதையா சொல்ல வேண்டும் தண்ணீர் மட்டுமே இருக்கிறது கடல் உண்டோ எடம் இங்கதான் ரொம்ப முக்கியம் கடல் தண்ணீரிலிருந்து அலை தண்ணீரை எடுத்து விட்டால் பூர்ணாத்து பூர்ண முதட்சியது அது என்ன போட்டுக்கணும் கடல் தண்ணீரிலிருந்து அலை தண்ணீர் தோன்றியிருக்கிறது பூர்ணாத்து பூர்ணமுதட்சிலிருந்து அலை தண்ணீர் தோன்றியிருக்கிறது பூர்ணச பூர்ணமாதாய கடல் தண்ணீரிலிருந்து அலை தண்ணீரை எடுத்து விட்டால் நீக்கிவிட்டால் பூர்ணமேவிஷத்தே கடல்ங்கிறதையும் நீக்கிவிட்டு என்ன பண்ணணும் தண்ணீர் மட்டுமே இருக்கிறது புரியுறதோ எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா புரியும் என்னைக்குமே அது ஒன்றும் சந்தேகம் இல்லை எக்ஸாம்பிள் புரிஞ்சாலே பிலாசபி பாதி புரிஞ்சதா தான் அர்த்தம் பாதி இல்லை முழுக்க புரிஞ்சதா தான் அர்த்தம் நிஷ்ட தான் கஷ்டம் நிற்காது பழையபடியும் நம்ம வாசனை விடுமா என்ன காஃபி விடுமா என்ன திரும்ப எல்லாம் ஆரம்பிக்கும் இப்படியே கிளாஸ்லயே இருந்துட்டா பரவாயில்ல இல்லாட்டி இதே தியானத்திலேயே இருந்துட்டா பரவாயில்ல எந்திரிக்க வேண்டியிருக்கு சாப்பிட வேண்டியிருக்கு காரியம் பண்ண வேண்டியிருக்கு இன்னொரு திட்டம் இமோஷன்ஸ் ஷேர் பண்ணிக்க வேண்டியிருக்கு பண்ற போதான் எல்லாம் சும்மா இருந்துட்டா பரவாயில்ல சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் அறிவின்றியே பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே கண்டனவெல்லாம் மோன உருவழியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவான் சுத்த பூரணம் ஆக்கி நான் புதுமைகான் சொல்லலாம் அதனால அதம் பூர்ணம் சொல்றபோது நீங்க முதல்ல கவனிக்கணும் அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம் சொன்னாலே அதுவே தோஷம் என்ன தோஷம்னா பூர்ணம் ரெண்டு இருக்க முடியாது ரெண்டு பூர்ணம் இருக்குன்னா குழக்கட்டையெல்லாம் இருக்க முடியும் பூர்ணம் எப்படி ரெண்டு இருக்க முடியும் பூர்ணம்னு சொன்னாலே என்ன அர்த்தம் வரையறுக்கப்படாததுன்னு அர்த்தம் இதுவும் வரையறுக்கப்படாது அதுவும் வரையறுக்கப்படாதுங்கிற ஸ்டேட்மெண்டே தப்பு ஏன்னா இதுவும் வரையறுக்கப்படாது அதுவும் வரையறுக்கப்படாதுங்கிற இது அது என்பதே வரையறுக்கப்பட்டது இது அது என்பதும் நான் நீ என்பதும் எல்லாமே வரையறுக்கப்பட்டது சர்வநாமல்லாமட்டும் ஒரு பொருளை அதுன்னு சொல்ல முடியும் இதுன்னு சொல்ல முடியுமா முடியாத கை எப்படி காமிச்சாலே இப்போ இப்படினா அது இப்படின்னா இது இந்த சுண்டு வரல காமிச்சா அது இதுன்னா இது ஆயிடுறது இப்ப எது இது அதுவா இதுவா எது பருவம் எப்படி இருக்கு பருவம் இதுதான் வேதாந்தத்தோட மகிமை இப்ப அது என்பதும் உண்மை இல்லை இது என்பதும் உண்மை இல்லை உதில சொல் இது என்பதும் எதில் இருக்கிறதோ அதனாலதான் சங்கராச்சாரியர் சொல்றார் தத்துவங்கிற பதத்துக்கு ரொம்ப அழகா விளக்கம் சொல்றார் கீதையில ததிட்டி சர்வநாம சர்வஞ்ச பிரம்ம தசிய நாம தத்துவம் பிரம்மணஹா யாத்தாத்யம் எனக்கு அந்த வார்த்த ரது அதனால மனப்பாடமா இருக்குது ததித்தி சர்வநாம தத்துவங்கிற வார்த்தைக்கு ஆதிசங்கரன் கொடுக்கிற விளக்கம் தத் என்பது பிரதி பெயர் சொல் தத் என்பது எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் தத் பிரம்ம இதம் பிரம்ம எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் அவன் ராமன் இவன் ராமன் சொல்லலாம் அதனால இந்த தத்துங்கிறது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஆதிசங்கரர் பகவத்கீதையில ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினாறாவது ஸ்லோகத்தில் தத்துவ தரிசினகாங்கிறதுக்கு கொடுக்கிற விளக்கம் ததி சர்வநாமம் சர்வம் சப்ரம் தத்து என்ற சொல்லானது அது பிரதி சொல் புரோ நவுன் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் சர்வநாமம் சர்வம் சப்ரம்ம தசிய நாம தத்து ஒரு பெயர் தத்தம் பாவா தன்மையே தத்துவம் எனப்படுகிறது அதை யார் கண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பேர் தத்துவ தரிசிகள் என்று அதுக்கு விளக்கம் சொல்ற ராதிசங்கர் அதுக்கு கொட்டேஷன் கொடுக்கிறார் நம்ம அடிக்கடி என்ன சொன்ன ஓம் தத் அதாவது நம்ம ஏதாவது ஜபம் மன்றத்திலேயோ பாராயணம் மன்றத்திலேயோ ரஷ்ண கொடுக்கறதுலையோ நம்ம வாழ்க்கையில் எதையாவது தப்பு பண்ணிட்டோம்னா இதுதான் பண்ணிட்டு சொல்றதுன்னு அர்த்தம் இல்லை ஒருவேளை நம்மளை தெரியாம அறியாமையினால நம்ம தவறு செஞ்சுருந்தோம் ஆனால் அந்த தவறு நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஓம் தத்சத்து அப்படி சொன்னால் சரியாயிடுவோம் அதனால கீதையில் பதினேழாம் அத்தியாயத்தில் அதாவது சாத் குண்யார்த்தம் மந்திரஹா ஓம் தத் சத்ன்னு எல்லா கர்மத்தையும் தொடங்குறோம் ஓம் தத் சத்துன்னு சொல்லி தான் பிரம்மன் ஆதி உண்மையில் ஒரு கற்பனை இங்கிருந்து பார்க்கும் பொழுது அது அங்கிருந்து பார்க்கும் பொழுது இது மாறுகிறது ஆகவே இந்த வார்த்தையில இருக்கிற ஜாலத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அதஹா பூர்ணம் இதம் பூர்ணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதஹா பூர்ணங்கிறதுலே என்ன அடங்கி இருக்குன்னா அதஹா இதிலே பரிச்சின்னம் கிடையாது பரிச்சின்னம் கிடையாது இதம் சப்தத்தையும் கவனிச்சு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் மித்தியா உண்மை கிடையாது உபனேஷத்து நம்ம புத்திக்கு நமக்கு சமஸ்கிருதம் எவ்வளவு தூரம் தெரியும் அல்லது தமிழா உருப்படியா எவ்வளவு தெரியும் யோசிக்கட்டும் சொல்றது அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம்ங்கிற போதே அது என்ற சொல்லிலேயே பூர்ணம் அடங்கியிருக்கு இதுங்கிற சொல்லிலேயே என்ன அடங்கியிருக்கு பூர்ணம் அடங்கியிருக்கு ஏன்னா அது சர்வநாம பதமாக இருப்பதா நீங்க ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் ஆக ரெண்டு பூர்ணம் இருக்க முடியாதுங்கிறது இந்த பதத்தின் மூலமாகவே நாம் புரிந்து கொள்ளலாம் ரெண்டு பூர்ணம் இருக்க முடியாது ரெண்டு பூர்ணம் இருக்குன்னா ரெண்டுமே அல்பந்தான் இது ரெண்டுமே பரிச்சின்னந்தான் இது அது வரையறுக்கிறது இது அது வரையறுக்கிறது ஆயிடும் வரையறுக்கப்பட்டது ஒன்றுமே இல்லை இன்னொரு கோணத்துல இதை விளக்கம் ஆதிசங்கரர் விளக்கிற விதம் வேற சாதாரணமா சொல்ற விளக்கங்கள் வேற இந்த அது இதுங்கிற சொல்லும்போது சாதாரணமா சொல்ற விளக்கம் அதுங்கிறது நம்ம மனசுல எப்ப பார்த்தாலும் இருக்கிறது என்னன்னா நம்ம ஏற்கனவே ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறதுனால கடவுளைத்தான் எப்ப பார்த்தாலும் பூரணமானவன் பூரணமானவன்கிற ஒரு எண்ணம் இருக்கு நம்மள எப்பவுமே நான் தொண்டன் அடிமை அப்படின்னு சொல்லி இந்த பக்தியினால பாவத்தினால நம்ம என்ன பண்றோம் நான் அகம் கிஞ்சி ஞகா அகம் அல்பக்ஞம் அல்பசக்திமான் அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் அது உண்மைதான் இந்த தேகா திருஷ்டியில பார்க்கற போது நம்ம லிமிட்டட்லங்கிற சந்தேகமே கிடையாது தேக திருஷ்டியில மனசு திருஷ்டியில் அந்தகரண திருஷ்டியில் ஸ்தூல சூக்ம சரீர திருஷ்டியில பார்த்தா நம்ம பரிச்சின்னம்ங்கிற சந்தேகம் கிடையாது ஆகையினால நமக்கு அபிமானம் இருக்கிறதுனால நமக்கு என்ன விற்பி இருக்கு இது வந்து வரையறுக்கப்பட்டதுங்கிற எண்ணம் இருக்கு கடவுளை பத்தி சொல்றபோது என்ன சொல்றோம் அவர் எதனாலும் வரையறுக்கப்படாத அவர் அவருடைய ஆட்சி எங்கும் செல்லும் இந்த ஆட்சி கொஞ்ச நாளைக்குத்தான் செல்லும் அவருடைய ஆட்சி எங்கும் நீக்கம் வர நிறைந்தது அவர் முழுமையானவர் எல்லா செல்வங்களுக்கும் அவரே தலைவர் அப்படி சொல்லி நம்ம எல்லா உலகமும் ஆனாய் நீயே மேக்கம்பம் இருந்தாய் நீயே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அப்படி சொல்லி பக்தியில் எப்பவும் கடவுளை நிறைவானவராக வச்சிருக்கும் நம்மளை வந்து குறைவானவனாக வச்சிருக்கும் உபனிஷத்து என்ன சொல்லுகிறதுனா அவர் மாற்ற நிறைவானவர் இல்ல நீயும் நிறைவானவன் தான் கீதையில் பகவான் சொன்னார் இதுக்கு பேர் தான் ஞானபக்திங்கிறார் ஜானபக்தி தேசம் ஞானி நித்தியுக்த ஏகபக்திர்விசிஷியத்தை பிரியோஹி ஜானோத்யம் அகம்சஜ மம பிரிய உதாரா சர்வ ஏவை தேனி து ஆத்வமே மதம் இதுக்கு பேரு தான் பராபக்தி அத்வைத்த பக்தி பூர்ண பக்தி சுத்த பக்தி ஆக நான் இத்தனை நாளா வழிபட்ட இறைவன் வேறு நான் வேறு கிடையாது சிவோ தாத்தா சிவோ போக்தா சிவ சர்வம் இதம் ஜகத்து ஆஹா அதகா பூர்ணம் இதம் பூர்ணம்ங்கிற போது அவர் மாத்திரம் நிறைவானவர் நினைக்காதே நிறைவானவரை அவரை பூஜை பண்ற நீயும் நிறைவுதான் அப்புறம் இன்னொன்னு நம்ம அடிக்கடி ஆன்மீக வாழ்க்கையில கேள்விப்படும் அன்றொரு நாள் நிறை நிலையில் இருந்தோம் அங்கிருந்து விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து இப்ப வந்து இந்த கதிக்கு ஆயிட்டோம் அப்புறம் நம்ம என்ன இப்ப ஆரம்பிக்கணும் நாம் இப்பொழுது இருந்தே இப்பொழுதே தொடங்கினால் தான் இன்றைக்கே தொடங்கினால் தான் இப்பொழுதே தொடங்கினால் தான் அந்த நிறை நிலையை என்றாவது ஒரு நாள் எப்பிரவியலாவது அடைய முடியும் அந்நாள் என்னாலோ ஓன்னு அழரு கொஞ்ச நாளைக்கு அழுதா நல்லதுதான் மத்தவன் அழ வைக்காம இருக்கும் இப்படி வந்து அழறு நிறைநிலை அடைய அது சொல்ற சொல்ற போது நமக்கும் ஆமா ஆமா ரொம்ப நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை அங்கிருந்தா இங்க விழுந்துட்டோம் போகணும் நீ ஒரு அடி எடுத்து அவர் இருபத்தஞ்சடி எடுத்து வைப்பார் பதினாறு அடி எடுத்து வைப்பார் எட்டு அடி எடுத்து வைப்பார் வருவார் ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து அந்த பூர்ணமும் என்ன ஆகும்னா அப்படியே போய் பூர்ணத்துல மெர்ஜாயி பூர்ணம் ஆயிடு கேட்க நல்லா இருக்கு என்ன ஸ்ரோத்தும் ரமணியுமே கேட்க ரொம்ப நல்லாத்தான் இருக்கு ஆனா யுத்திக்கு திரும்ப வழியில வந்துட்டேன் நான் என்ன பண்றது சரி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படியோ உழைச்சு கிழச்சி காசிக்கு போய் ராமேஸ்வரத்துக்கு போய் இந்த கீத கேம்புல வந்து பாதி புரிஞ்சு பாதி புரியாம இருக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு உழைச்சு கிழச்சி ஒரு வழியா அடைஞ்சுட்டேன் ஒரே ஒரு சந்தேகம் சுவாமிஜி திரும்ப வந்துடுவேன் எனக்கு தெரியாதப்பா எது அடையப்பட்டதோ அது திரும்பும்னு சாஸ்திரத்துல அது இன்னொரு நியாயம் சொல்லி வச்சிருக்க ஓஹோ அப்ப என்னத்துக்கு போவானே வருவானே இப்படியே எடுத்துட்டு போ இது ஒண்ணும் போகாது எப்படி போனாலும் வரதான் போறது என்னத்துக்கு போவானே தோணுமா தோணாதா இந்த இது வந்து பாவனைக்கு நல்லா தான் இருக்கு வாஸ்தவம் நான் வந்து வந்துட்டேன் ஆமா அம்மா வந்துட்டேன் திரும்ப அவரை ரீச் பண்ணி ஆகணும் அதுக்கு என்ன பண்ணுறதுண்ணா பண்ணு ஒரு ஒரு ஒரு ஒரு இருபத்தி நாலு கோட்டி காயத்ரி ஜபம் கோடி இருபத்தி நாலு சொல்றதே பெரிய தகராறுல இருக்கு சொல்லி இருபத்தி நாலு கோட்டி தடவை காயத்ரி ஜபம் இருபத்தி நாலு கோட்டி தான் பண்ணு போறோம் என்ன பண்ணுறதுண்ணா அந்த ஜபத்தை பண்ணு இந்த ஜபத்தை பண்ணு தியானம் பண்ணு என்னைக்கா ஒரு நா கண்டிப்பாக அது நீ அடைஞ்சுவேன் அடைஞ்சிட்ட எப்படி தெரிஞ்சுக்கிறது அவசியம் உனக்கு பசி வயிறு ரொம்ப தெரியும் வயிறு ரொம்ப நீ துப்பினா பூர்ணம் மேல விளக்கங்கள் போயிட்டே காரணமும் முழுமையானது காரியமும் முழுமையானது அஞ்சு கிலோ தங்கத்துல நகை செஞ்சா கூலி சேதாரம் கணக்கு போடாம எத்தனை கிலோ நகை வரும் அஞ்சு கிலோ தங்கத்துல நகை பண்ணினோம் உதாரணத்துக்கு சொல்ற ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் சாமி கூலி சேதாரம் கணக்கு எல்லாம் போட வேண்டாமா அப்படின்னு சொல்லக்கூடாது திருஷ்டாந்தோ தங்கத்துல நீங்க அஞ்சு கிலோ நகை நகை இருக்கணும் அஞ்சு கிலோ நகை இருக்கணும் அதுதான் கணக்கு நகைக்கடையில போய் கேட்டு பாருங்க உங்கள்கிட்ட வேணா கூலி சேதாரம் சொல்லலாம் அதை மறைச்சு சொல்லலாம் கூலி இல்லை சேதாரம் இல்லை சேர்த்து விட்டோம் உங்கள்ட்ட கடைக்காரர் அவர்கிட்ட கொடுக்கிறார் இல்லையா அவங்க ரொம்ப கரெக்டா இருப்பாங்க எத்தனை கொடுத்தாங்களோ கரெக்டா அதை வாங்கிடுவாங்க ஆக இத்தனை கிலோ தங்கத்தில் இது பண்ணா காரணமும் அஞ்சு கிலோ காரியமும் அஞ்சு கிலோ புரியுறதுல புரிஞ்சு சுவாமிஜி நான் என்ன பண்ண முடியும் திருஷ்டாந்த விட்டா எங்களுக்கும் கதி கிடையாது இதை வச்சுதான் கடவுளை ஆதிபகவன் முதற்றே அதனால சாஸ்திரம் என்ன சொல்கிறது காரண உபாதியில இருக்கிறதும் அந்த பூர்ண சைதன்யம் இந்த சைத்தன்யம் ஒரு வார்த்தையை சேர்க்கிறேன் காரண உபாதியில வியாபிச்சிருக்கிறதும் பூர்ண சைதன்யம் இந்த ஜவனுக்கு இருக்கிற உபாதிக்கு பேர் இந்த சரீரம் இருக்க இந்த உடம்பெல்லாம் இது மாயா காரிய உபாதி ஈஸ்வரன் மாயோபாதி விசிஷ்டா ஈஸ்வரனை வந்து ரொம்ப டெக்னிக்கலா சொல்றேன் மாயோபாதி விசிஷ்டா ஈஸ்வரா மாயை என்கிற உபாதியை உடையவன் ஈஸ்வரன் மாயா காரிய உபாதியை உடையவன் ஜீவன் காரணோபாதிரயம் ஈஸ்வரஹா காரியோபாதிரயம் ஜீவஹா காரண உபாதியை உடையவன் ஈஸ்வரன் காரிய உபாதியை உடையவன் ஜீவன் இந்த மாய வந்து ஈஸ்வரன் கிட்ட காரணங்கிற உபாதியை உண்டு பண்ணி வச்சிருக்கு ஜீவன் கிட்ட காரியங்கிற உபாதியை உண்டு பண்ணி இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் இருக்கே இது மாயா காரிய உபாதி இதெல்லாம் தத்துவபோதத்திலேயே படிச்சதுதான் காரணோபாதிகி காரிய உபாதி அதில் அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம்ங்கிற போது அதுங்கிற போது எதை புரிக்கிறது காரண உபாதி உபகித சைத்தன்யம் பூர்ணம் காரண உபாதி உபகித சைத்தன்யம் பூர்ணம் அப்புறம் இங்க என்னன்னா காரிய உபாதி உபகித சைத்தன்யம் பூர்ணம் ரொம்ப நீங்க சாஸ்திரம் பறிச்சிருந்தா இது புரியும் ஏற்கனவே உங்களுக்கு இந்த சொற்கள் எல்லாம் பரிச்சயம் தான் இது புரியும் இல்லாட்டி புரியாது கடவுளுக்கு என்ன உபாதி இருக்கு எல்லாம் தெரிந்தவர் எல்லா சக்தியையும் உடையவர் தொழில் அத்தனை வைத்தும் எல்லத்தனையே பராயணன் இங்கே என்ன அல்பகிருத்திய தகராறு புரிகிறவர் இவர் ஒரு தொழிலே தகராறு இருக்கிறவர் இத்தனை விஷயம் இத்தனை இருக்கு அவருக்கு இருக்கிற உபாதி காரண உபாதி இருக்கிற உபாதி காரிய உபாதி நம்ம என்ன பண்றோம் உபாதி திருஷ்டியில தான் பார்க்கணும் உபகித்த திருஷ்டியில பார்க்கல அவருக்கும் ஆதாரமாக இருப்பது மெய்பொருள் உனக்கும் ஆதாரமாக இருப்பது பூர்ணம் தூய உணர்வு இந்த தூய உணர்வு என்பது ஈஸ்வரனுக்கும் இருக்கிறது ஜீனுக்கும் இருக்கிறது இது முதல் விஷயம் அதம் பூர்ணம் ஜீவாத்மாவும் என்னன்னு அப்புறம் சொல்றேன் அவர் சொல்ற விளக்கமே ரொம்ப அழகா இருக்கு இன்னும் வித்தியாசமா சொல்றார் ஆனா இப்ப நான் சொல்றது வந்து பெரும்பாலும் எல்லாரும் பெரியவங்க மகாத்மாக்கள் சம்பிரதாயத்தில் சொல்லிட்டு இருக்கிற ஒன்று இது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நமக்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு தொம்பதத்தில் தான் நிறைய ப்ராப்ளம் தொம்பதத்தில் இருக்க தொம்பதம்னா என்னன்னு என்னமோ தொம்பதம் தொம்பதம் என்ன இந்த ஜீவாத்வம் ரொம்ப திடீர்னு சந்தேகம் என்னமோ சுவாமி தொம்பதம் என்னது அந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் இருக்கு இல்லையா இந்த மகா வாக்கியத்துல தத்துங்கிறது கடவுள் துவங்கிறது ஜீவன் அசின்னா ஒண்ணுன்னு அர்த்தம் சொல்லப்போனா இந்த பூர்ணமதாங்கிறது தத்துவமசிக்கு மற்றொரு விளக்கம் தத்துவம் அதஹா தத்து இதம் பூர்ணம் அசி போட்டீங்கன்னா சௌரிமன் அதஹா இஸ்இல் டு தத்து இதம் இஸ்ஈக்குவல் டுவம் பூர்ணம் ஈக்குவல் டு அசி எப்படி இருக்கும் பாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான் படிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கும் நபில் தோறும் நூல் நயம் போலும் சொல்ல சொல்ல தான் என்னமோ யோசிச்சு வச்சிருக்கோம் நிறைய சொன்னா தானே என்ன தெரிஞ்சிருக்கு நமக்கே தெரியுது என்ன தெரியும் தெரிஞ்சிருக்கு தெரியலே வாய திறந்தா தான் தெரியும் வாய திறந்தா இன்னொருத்தருக்கு தெரியுறதோ இல்லையா நமக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்சா அது வந்து தத்துவம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இல்லையா தத்துவம் மகா தத்துவம் தத்துவம்னா என்ன எனக்கு புரிஞ்சு உங்களுக்கு புரியாம பேசினா அதுக்கு பேரு தத்துவம் எனக்கும் புரியாம உங்களுக்கும் புரியாம பேசினா அதுக்கு பேர் மகா தத்துவம் உங்களுக்கு என்ன தோணுன்னு சாமி சொல்லிட்டு இருக்கிற விஷயம் மகா தத்துவமா தத்துவமான நீங்க ரெண்டு பேரும் பட்டிமின்ற வச்சுக்கலாம் பூர்ணமதா கிளாஸ் தத்துவமா மகா தத்துவமா ஒரு மகா தத்துவமே சந்தேகமே இல்லை புரிஞ்சிருந்தா இப்படியா போட்டு குழப்ப கொஞ்சம் விவரமா இருக்கிறவங்க இந்த தத்துவமே அப்படின்னு சொல்லி வாதிடுவாங்க கடைசியில் நடுவர் கதி என்ன இருக்கும் தெரியாது வழக்கமா சொல் சம்பிரதமான அர்த்த காரணோபாதி விசிஷ்டை காரியோபாதி விசிஷ்டான வேர்டுலாம் நான் எனக்கு அது பழக்கத்தில் இருக்கிறதுனால நான் யூஸ் பண்றேன் புரியல் என்ன கவலைப்படாது ஓஹோ சாமி என்ன சொன்னார் ரொம்ப நேரம் அதுவும் இதுவும் பூர்ணம் இங்க போய் நின்று அதை பார்த்தா அது பூர்ணம் இது பூர்ணம் அங்க போய் நின்று அது பூர்ணம் இது பூர்ணம் அபூர்ணமே ஒன்னும் கிடையாதான் எல்லாமே பூர்ணந்தானா அப்படி நினைச்சுக்க சொன்னார் பாவனை இல்லை உண்மை நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் நிறைவுதான் நிறைவை தவிர குறைவென்று ஒன்றும் இல்லவே இது வந்து நீ இது குறையில்லை குறையில்லை குறையில்லை நினைச்சுக்கோ அப்புறம் வந்து நீ எதை நினைக்கிறியோ அது மயமா ஆயிடுவேன் எத் பாவயத்தி அது தப்பு இல்லை இந்த வார்த்தை உண்மையா நம்ம சத்தியம் என்னது நினைக்கிறோமோ அது பாவனை கற்பனை நினைக்கிறோமோ அது உண்மையா இருக்கு எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு மாத்திரம் சர்வம் பூர்ணம் அவசிஷத்தை பூர்ணமேவசிஷத்தேங்கிற போது என்ன அர்த்தம் சர்வம் பூர்ணம் சர்வங்கிற வார்த்தையை போய்டும் பூர்ணம் அப்புறம் பதத்துக்கும் வார்த்தை இடம் இல்லை மௌனம்தான் ஞானம் என்பது வாயை அடக்க வைக்கிறது மனசை அடக்க வைக்கிறது அறிவையை அடக்க வைக்கிறது வேதாந்தம் தான் உபனிஷத்து பண்றது நீ தெரிஞ்சின்றது போதும் நீ சிந்தித்தது போதும் பேசினது போதும் அப்படி நம்மளை ஆர்டர் பண்ணல அது பண்ணிடுறது அது கிட்ட போனா என்ன பண்ணிடுறதுன்னா நம்முடைய அதாவது அறிந்ததை அறிந்ததை நிறைவு செய்து விடுகிறது அறிவை நிறைவு செய்கிறது மனதை அமைதிப்படுத்துகிறது சொல்லலாம் இந்த தத்துவ ஞானமானது அறிவை நிறைவு செய்கிறது அறிவை போரும் நீ எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு போறோம் நிறைவு செய்யறது நமக்கும் போரும் தோன்று ஜிசா நிகர்த்தத்தை மனதை அமைதிப்படுத்தி விடுகிறது போராட்டத்தை ஓயும்படி செய்து விடுகிறது அப்புறம் என்ன எது ரெண்டும் அடங்கியாச்சும் வாய்ப்பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டினா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா மனசு சிந்திச்சா தானே வாய்ப்பேசம் என்பது மோன வரம்பு அது மனசுக்கு மௌனத்தை உண்டு பண்ணு ஆஹா அத பூர்ணம் இதம் பூர்ணம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஜீவனும் பூர்ணமானவன் ஈஸ்வரனும் பூர்ணமானவன் நம்ம மனசுல ஈஸ்வரன் மாத்திரம் பூர்ணமானவர்கிறது ஈஸ்வரன் மாத்திரம் பூர்ணமானவர் இல்ல நீயும் பூர்ணமானவன் தான் ஈஸ்வரனுக்கு இருக்கிற அதே பூர்ணத்துவம் உனக்கும் இருக்கு அவரை பூர்ணன் நினைச்சு நீ உன் அல்பன் நினைக்கிறது தான் மகா அல்பத்தன் கடவுளத விரும்புறதில்லை இறைவன் உன்னை நீ குறைவானவன் அல்பமானவன் என்று நினைப்பதை இறைவன் விரும்புவதில்லை பகவான் நீ பூர்ணமானவன் என்றுதான் சொல்லுகிறார் யோமாதி சர்வ் சர்வச்ச மயி பசிய தச அகம் நணசியாமி சேன பிரணி சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டம் பரமேஸ்வரம் வினஷியத் ஸ்வவினியம் எதி இத பாக்குறவன் தான் பார்ப்பான்னு விட்டார் சங்கராச்சாரியர் விளக்கம் கொடுத்துருக்கார் இப்படிலாம் சில பேர் சொல்றாங்க அதெல்லாம் சரி இல்லையே ஒரு விசாரம் பண்ணிவிட்டார் விசிஷ்டாத்வைதத்தை அழகா விசாரம் பண்ணிவிட்டார் இந்த மந்திரத்தில் இந்த மந்திரத்தை விசிஷ்டாத்வைத பரமா சொல்லக்கூடிய அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மதத்திற்கு ஆதிசங்கர விசிஷ்டாத்வைத பேர் கொடுக்கறது இல்லை துவைதா ஒரே நேரத்தில் துவைத்தம் அத்வைதம் இதுக்கு சில பேர் என்ன அர்த்தம் சொல்றாங்க காரணமான சத்தியத்திலிருந்து காரியமான சத்தியம் பரிணமித்திருக்கிறது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பரிணமித்திருக்கிறது தோன்றியிருக்கிறது காரியமான சத்தியத்திலிருந்து காரியானது காரணமான சத்தியத்தில் ஒடுங்கிவிட்டால் மட்டுமே இருக்கும் காரணத்தன்மை ஒடுங்கி இருக்கும் என்று ஒரு சிலர் பொருள் சொல்லுகிறார்கள் என்ன கேரண்டி இது வந்து அனுபவ விரோதம் அற்புதமா நேர மூக்கிலேயே குத்துற பொருத்தமா குத்துற குத்துறதுக்கு ஒரு முறை வேணும் இல்லையா இப்படித்தான் ஒரு தர்மம் அப்படித்தான் அர்த்தம் இல்ல இதெல்லாம் லட்சிய அர்த்தம் பண்ணிக்கணும் வாட்சியார்த்தம் ஓ நெஜமாவே ராம நாம போட்டவனா குத்துறாங்களா மூக்களை அந்த அர்த்தம் புரியுறதா காரணத்துல இருந்து சொன்ன கொஞ்ச நேரத்துல நாம் எல்லோரும் கடவுள் இடத்துலேருந்து வந்திருக்கிறோம் அவரிடைய தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி என்ன ஒரு நாளைக்கு அப்படியே மறிச்சாயிடும் அப்புறம் என்ன என்ன பாவம் வேலை செய்யுமோ தெரியல திரும்ப தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்கிற மாதிரி பழியும் வந்துடும் ராத்திரி தூங்கிடுறோம் தப்பி தவறி புண்ணியம் பண்ணிடுறதுனால தூக்கம் வருது தூக்கம் தூக்கம் வருது தூக்கத்திலேருந்து பழைய முழிச்சுடுறோமா இல்லையா தூங்குற போது நமக்கு ஏதாவது இருக்கா முழிச்ச உடனே பழடியும் சம்சாரம் இருக்கா ஒய்ஃப் இல்லை தூங்கிற போது என்ன இருக்குன்னா ஒரு துக்கமும் இல்லை முழிச்ச உடனே என்ன ஆகுது பழபடியும் வந்துடுது அதே மாதிரி கடவுள்கிட்ட ஒடுங்கின பிறகு கொஞ்சம் கழிச்சு பழபடியும் ஏதோ வினைப்பைனால பழபடியும் பிறப்பு வந்துவிடுச்சுன்னா அதெல்லாம் அறிவுக்கு நல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பொருத்தமற்றது அது வேதத்தில் அப்படி சொல்லப்படவில்லை அப்படிங்கிறத வேதத்தினுடைய மந்திரங்களை வைத்துக்கொண்டும் தகுந்த யுக்திகளை உதாரணங்களை வைத்துக்கொண்டும் அனுபவத்தை வைத்துக்கொண்டும் ஆதிசங்கரர் அவற்றை நீக்குகிறார் ஆக நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கணும் அதுலையும் சரி இதுலயும் சரி எல்லாத்துலேயும் இந்த அலை உதாரணம் கடல் உதாரணம் போரும் உங்களுக்கு அதுக்கு மேல உதாரணம் தேவையில்லை அப்புறம் இந்த விளக்கை எடுத்து காலம்பரை கூட சொன்னேன் அக்னியும் சரி இதுல எத்தனை அக்னி இருக்கு அக்னி இருக்குன்னா நீங்க அளவுல வித்தியாசம் வோல்டேஜ்ல வித்தியாசம் ஆனா எல்லாத்துலயும் இருக்கிற தத்துவம் என்னது அக்னி தத்துவம் அது உபாதியை பொறுத்து பெருசா இருக்கும் உபா கம்மியா இருந்தா அது சின்ன தீக்குச்சியில இருக்கிற நெருப்புக்கும் இவ்வளவு பெரிய கட்டையில் ஏரிய நெருப்புக்கு வித்தியாசம் இருக்கும் ஆனா நெருப்புங்கிறது உபாதி தான் சின்னதா இல்ல ஆக ஈஸ்வரங்கிற உபாதிகிட்ட பிரகாசம் பெருசா இருக்கு ஜீவன்கிற கிட்ட வந்து சிரிசா இருக்கு ஆனா சைத்தன்யம் ஒரே மாதிரிதான் விஷயா சுத்த சைத்தன்யம் ஜீவ பிரம்ம ஐக்கிய லக்ஷணம் அதஹா பூர்ணம் இதம் பூர்ணம் இது ஒரு டாபிக் முடிஞ்சு போச்சு ஓரளவுக்கு இதை பூர்த்தி பண்ணிட்டேன் பூர்ணாத்து பூர்ணம் உதச்சியது அடுத்த பதத்துக்கு போகிறோம் அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம் சங்கராச்சாரியர் விளக்கம்னு நான் சொல்லலை அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம் அவருடைய விளக்கம் கொஞ்சம் வித்தியாசமானது அவ்வளோதான் இப்போ பூர்ணாத்து பூர்ண உதட்சியத்தை சம்பிரதாயமாக சொல்லிக்கிட்டு அர்த்தம் பூர்ணாத்து பூர்ணமுதட்சியத்தை வந்து காரணத்திலிருந்து அதே விஷயத்தை தோன்றுகிறது பூர்ணத்திலிருந்து பூர்ணம் தோன்ற முடியாது நம்மளை சிந்திக்க வைக்கிறது பூர்ணாத்து பூர்ணம் உதட்சியத்தை சங்கராச்சாரிய அவித்யான் ஒரு கிளாஸ் போட்டு அவித்யா அறியாமையினால் மாயினால் அதாவது பூர்ணத்தை ஆதாரமாக கொண்ட காரணமானது தன்னுடைய ஆதாரத்தை விட்டு விடாமலேயே ஆதாரத்திலிருந்து விலகாமலேயே காரியத்தை உண்டு பண்ணுகிறது நல்ல கவனமாக புரிஞ்சு காரணமானது தனக்கு ஆதாரமான பூர்ணத்துவத்தை விடாமலேயே காரியிலும்ியாபித்திருக்கூடிய பூரணத்தோடு இருக்கக்கூடிய காரியத்தை உண்டு பண்ணுகிறது இந்த அரி அவித்தியா மாயையாங்கிறத விட்டுக்கூடாது அறியாமையினால் மாயையினால் பூர்ணத்திலிருந்து பூர்ணம் உண்டாகிறது கடவுளிடமிருந்து உலகம் தோன்றுகிறது ஜீவன் தோன்றுகிறான் கடலிலிருந்து அலை தோன்றுகிறது என்பது போல இத வந்து அத்தியாரோபம் பூர்ணாக்கு பூர்ண உதச்சியத்தைங்கிறது என்ன சொல்றோம்னா அத்தியாரோபம் உலக அதாவது படைப்பை பத்தி பேசு உதச்சியத்தை சிருஷ்டி அந்த மெய்ப்பொருள் அஞ்சு கிலோ தங்கத்திலிருந்து அஞ்சு கிலோ நகை உண்டாகிறது அப்படின்னு சொன்னா தங்கம் காணாம போயிடலையே அதே மாதிரி பிரம்மத்தனிடம் இருந்து ஜகத்து உற்பத்தி போது பிரம்மன் காணாம போகல அறிவால இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அந்த பிரம்மனுக்கு தான் இன்னொரு பேர் பூர்ணம் பூர்ணாத்து பூர்ணமுதட்சியேன்னு சொல்ற போது பிரம்மத்தனிடமிருந்து ஜகத்து தோன்றுகிறது பூர்ணாத்து பூர்ணமுதட்சத்தை இது வந்து ஆகாஷ உண்டாச்சு வாயு உண்டாச்சு பூமிராப்போ நலோ வாயும்மனோ புத்திரேவ அகங்கார இயம் மே பிரதிரஷ்டா அபரேயமிதொன்யாம் பிரகிரும் விதிமே பராம் ஜீவபூதாம் மகாபாஹோ எஜேதம் தாரியத்தை ஜகத்து பகவத்கீதை ஏழாவது அத்தியாயம் நாலு அஞ்சு ஸ்லோகங்கள் பாருங்க पदमूण अध्या क्षेत्रमें अध्याय अद्याय नाला श्लोक पारियम अंगे सृष्टिय पेश सर्वभूतानील अभी मानी सर्वभूतानी नचाह न च मानी भूतानी पश्मे योग भूतस्थः அவ்யூர்த்தி ஆகிய என்னிடத்தில் தான் மயா தத்தமிதம் சர்வம் இதம் சர்வம் மயா தத்தம் அவ்வக்த மூர்த்தினா மயா தத்தம் வடிவமற்ற என்னால் இந்த உலகம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது இது பகவத்கீதை ஒன்பதாம் அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் சிருஷ்டியை பத்தி சொல்லும் பொழுது மத்ஸ்தானி சர்வ பூதானி என்னிடத்தில் தான் எல்லா உயிர்களும் இருக்கின்றன நச்சாகம் தே ஸ்ரவஸ்திதா அவைகளிடத்தில் நான் இல்லை நச்ச பூதானி உண்மையில் அவைகள் என்னிடத்தில் இல்லை எப்படி இருக்கு பாரு அவைகள் என்னிடத்தில் இருக்கின்றன நான் அவைகளிடத்தில் இல்லை உண்மையில் அவைகள் என்னிடத்தில் இல்லவே இல்லை பசியமே யோகமேஸ்வரம் என்னுடைய யோக மகிமையைப் பார் இல்லாததை தோற்றுவிக்கும் இந்த மாயக்காட்சியை பார் புத்திர் ஜானம் அசம்மோகம் பாவாபூதானாம் மத்தயேவ ப்ரக்விதா பத்தாவது அத்தியாயத்தில் பார்க்கிறோம் எல்லாம் பாதோஹஸ் விஸ்வாபூதானி த்பாத சம்திவி நமக்கு இந்த விறத்தியை நல்லா உண்டு பண்றது பூர்ணாத்து பூர்ணம் உதச்சியதே மேலும் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்த தேகாஜ தட்சிணா மூர்த்தஜே நம மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி परा परमे ओम அன்பர் हरि பராபரமே ஓம்ஷா ஹரி ஓம் ஆதிகுநாமி